முப்பத்தி ஒன்பது ஒருவர் கையீட்டை எடுத்துக்கொண்டுக்கு சென்று ஒரு கட்டு பிறகை சுமந்து அதை விற்று அதன் மூலம் தன் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு அதை அவர்கள் தருவது அல்லது மறுத்து விடுவது என்பதை விடவும் சிறந்ததாகும் என்று நபி சொல்ல ஆனகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு ஏழு ஒன்று